நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் பதினான்கு வங்கிகள் தேசிய இரண்டு God of Small Things, என்ற புத்தகத்திற்கு வழங்கப்பட்ட விருது புக்கர் விருது மூன்று மலாய்பூர் பனிப்பாறைகள் இந்து குஷ் மலைத்தொடரில் அமைந்துள்ளன இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலகின் மிக சிறிய கடல் எது இரண்டு உலகின் முதல் பெண் பிரதம யார் மூன்று இந்தியாவில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி